யாந்தேஷாச்சித் வைபவம் தன்னரம் வபுஷிகுஞ்சரம் முகே மன்மே கிமம் மஹா குருபிரஷ்ணு மஹேஸ்வரட்சா தமீரவே நமராத் மூதவிமூர்த்திமியம் நி கரச்சர நாம வோசம் நீக்காரம் நோவிக்கிஜம் நாஸ்தி புண்ணியம் நாபம் தோ தகஜசம்தம் நிவசமாரம் Shankaraacharya Madhyamam Paryantam Guru Paramparam Mauna Vyakhyam Prakatita Yuvanam சங்கராச்சாரியமியம் அமதாச்சாரியம் வந்தே குருபரம் மௌனவியமிஷ்டாத்தேவசிணைராவனியேந்திரம் கலிதிமுதிரந்தம் மதிதவனிணா வேதாந்தி யாந்தய சன்னியேந்திரசபீந்திய மோஹ்வாத்திவகராம் பிபிரை பாஷியமஸ பூர்ணாயோனித்ராசே யோர்மா சமாஹித்தம் தம் ரமணம் சிந்தவிமயாத்மகமிர்னோம் தாவசுமே சித்தாத்மசாவ கோஹம் பாவயோ வரதிமம்ஃபூர் தயணாச்சலிவூர்ணோயம் யலீயத்தை எண்ணேதம் ாரியமத்மேனம் யோந்தபிரவிஷ் மம வாச்சம் பிரசுத்தம் சஞ்சீவ் அகிளஸ்வா அனியா பிரணா நமோ புருஷாத்துபியம் அஷ்டாவக்கர கீதையில் நிறைய ஸ்லோகங்கள் அனுசந்தானத்துக்காக இருக்கிற ஸ்லோகங்கள் அதனால அது விஷயம் தெரிஞ்சின்றப்புறம் அதை மனனம் பண்ணுறதுக்கு இருக்கிற ஸ்லோகங்கள் படிச்சு அதனால் அதை கொஞ்சம் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு ஞானத்தை அடைஞ்சதுக்கப்புறம் ஜனகரும் அஷ்டாவக்கரமாக இருக்கிற ஒரு சம்பாதம் ஒரு கான்வர்சேஷன் இதுதான் அஷ்டாவக்கர கீதை அஷ்டாவக்கர கீத்தை மற்ற வேதாந்த நூல்கள்லேருந்து என்ன வித்தியாசம் அப்படின்னா மற்ற கிரந்தங்கள் பிரகரண கிரந்தங்கள்லாம் எல்லா ப்ரீரிக்கைட்ஸும் சொல்லிகிட்டே வருது விவேகம் வைராக்கியம் எல்லாம் அஷ்டாவக்ரீத்தை வந்து சூடத்துக்கு நெருப்பு வைக்கிற மாதிரி அந்த மாதிரி பக்குவ நிலையில் இருக்கிற வாளுக்கு அவளுக்கு வேற எதுவும் தேவையில்லை நேரடியாக சத்தியத்தை பிரகாஷப்படுத்தி கொடுக்கக்கூடியது பகவான் ரமணர் இதை கைப்படியாக எழுதியே வச்சிருக்காரு அதை பூரா சொல்லி பாராயணம் பண்ணி ரெக்கார்டு கூட பண்ணி வச்சிருக்கோம் பிற்காலத்தில் ஆசிரமத்தில் ரெக்கார்டு பண்ணி அது கூட இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சைட்டில் அது இப்படி பாராயணம் பண்ண பண்ண நமக்கு ஒரு ஒரு ஒரு ஃப்ரீடம் வரும் அது எதை அஃபோம் பண்ணுறது அவதூத கீதான்னு உண்டு இதே போல தத்தாத்திரையர் பாடக்கூடிய பாட்டு சரியா பார்த்தா இதுக்கெல்லாம் கீதம் தான் சொல்லணும் பகவத்கீதான்னு வந்ததுனால எல்லாத்தையுமே நாம கீதா கீதாங்கிறோம் இதை சம்ஹிதான்னு சொல்லுவோம் கீதா அப்படின்னு நிற்க முடியாது எனக்கா கீதான்னு சொன்னால் இட் இஸ் அன் அன்ஃபினிஷ்டு வேர்டு கீதம் தான் கரெக்ட் கீதா அப்படின்னாக்கா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்திரீலிங்க பதம் வந்தாகணும் அது பகவத்கீதையை பொறுத்தவரை பகவத்கீதா சு உபனிஷத் சு அப்படின்னு வர்றதில்ல அது பகவத்கீதா உபனிஷத் அப்படின் தான் பாடப்பட்ட உபனிஷத் அதுபோல் அஷ்டாவக்கரால் பாடப்பட்டது இது உபதேசிக்கப்பட்டது இல்லை ஃபிலாசஃபைஸ் பண்ணப்பட்டது இல்லை சும்மா ஆனந்தத்தில் வெளியில் அப்படி வெளிவருது அஷ்டாவக்கரர் மட்டுமில்லை ஜனகரம் இதேபோல தான் கீதம் ஞானாமிருத்தம் சமரசம் ககனோபமோகம் அப்படின்னு திரும்ப திரும்ப வரும் அதில் அதில் தான் ரொம்ப பிரசித்தமாக ஒரு ஸ்லோகம் சாகாரம் அனிர்த்தம் வித்தி நிராகாரம் நிரந்தரம் ஏத்தோபதேசேன நான் புனர்பவசம்பவ அப்படின்னு உனக்கு புனர்ஜென்மாவே வராதுப்பா சொல்கிறேன்னே இதை ஏற்றுக்கும் எது எது நாம ரூபத்தோடு தெரிகிறதோ அதெல்லாம் போய் நாமரூபத்துக்கு ஆதாரமாக எந்த ஒரு சத்வஸ்து இருக்கோ அது உண்மை பிரபஞ்சத்தை பூரா பிரித்து பார்த்தேன்னா என்னென்ன இருக்குது நெய்ம் ஃபார்ம் நாம ரூப அப்புறம் அஸ்தி பாதி பிரியம் இதான் வேதாந்தம் அஸ்தி பாதி பிரியம் நாம ரூபம் சேத்தி அம்ச பஞ்சகம் அந்த அஸ்தி பாதி பிரியம் உண்மை நாம ரூபம் பொய் நிராகாரம் நிரந்தரம் நிராகாரம்னா என்ன நமக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டு நம்ம சாகாரம் நிராகாரம்னாலே கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் இப்போ உங்களையெல்லாம் நான் பார்க்குறேன் இல்லையா நீங்கள்லாம் சாகாரம் என்னை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை நான் நிராகாரம் என்னோடய ஆகாரம் என் மனசில் வரவே முடியாது நீங்கள் எத்தனை தான் இமேஜின் பண்ணி பாருங்கோ உங்களோட ஃபார்ம் உங்கள் மனசில் வரவே வராது உங்களுக்கு என்ன நினைக்கணுமானா என்னோட இந்த ஃபார்ம் வேணும் இல்லையா ரொம்ப சிம்பிள் ஃபேக்ட் இது உங்களுக்கு என்ன நினைக்கணுமானால் என்னை இந்த ரூபத்தில் நினைக்கலாம் ஆனால் எனக்கு என்னோட இந்த ரூபம் வரவே வராது மனசில் உங்களுக்கும் வராது உங்களோட ரூபம் நீங்கள் கண்ணாடியில் பார்க்குற மாதிரி உங்களை நினச்சி பாருங்க முயற்சி பண்ணி நினச்சா கூட உங்களோட ஃபார்ம் உங்கள் பாடி உங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் உங்கள் மனசில் வராது அப்புறம் உங்களை பொறுத்தவரை நீங்கள் யாரு நான் யாருங்கிறது கேட்கறதுக்கு இப்படி கேட்டால் கூட போகிறோம் என்னை பொறுத்தவரை நான் யாரு யு நீட் நாட் எக்ஸ்பெக்ட் எனி ஆன்சர் இதுக்கு ஆன்சரே கிடையாது ஏன்னா ஆன்சர் தான் கேள்வியே கேட்கறது நீங்கள் ஆல்ரெடி உங்களை தான் இருக்கீள் அந்த அனுபவத்தை நீங்கள் ஜஸ்ட் தெளிவுபடுத்தி அப்படி கண்ணாடி வச்சு பார்க்குறேன் அவ்வளோதான் நம்ம இவ்வளவு நாள் கவனிக்காம இருக்கிற நம்மளை பத்தி இருக்கிற ஒரு நினைச்சுக்கிறோம் நம்ம அனுபவத்துல நிரந்தரம் இருக்கிறது ஒரு இருப்பு அஸ்தித்வம் எக்ஸிஸ்டன்ஸ் அது மங்கவே மங்கல அதுல என்ன இமோஷன் அலை மோதட்டும் அதில் என்னெல்லாம் எண்ணங்கள் வரட்டும் என்னெல்லாம் ஆக்ஷன் நடக்கட்டும் எது நடந்தாலும் அந்த அஸ்தித்வம் ஒரு ஸ்கிரீன் அது அசங்காமல் அப்படியே இருக்குது அந்த இருப்பு நிலை தான் நிராகாரம் நிஷலம் அது ரெண்டு பாடம் உண்டு இருக்கு நிரந்தரம்னு ஒரு பாடம் நிராகாரம் நிஷலம் அந்த நிஷலமா இருக்கிற அந்த நிராகாரம் இருக்கே இருப்பு வஸ்து அதுல கவனம் போயிடுத்தோபதேஷம் உணர்வு வந்துடுத்தால் நான் புனர்பவசம்பவா திருப்பி அவனுக்கு இந்த சம்சார சுழி கிடையாது அவ்வளவு சிம்பிளா தத்தாத்திரயர் சொல்றார் அவதூத கீதை அப்படி பாட்டு எது அப்படி ஒரு பாட்டு முடியற போது எல்லாமே என்ன லைன் வரும் பாட்டு என்ன அழக்கூடாதுன்னு நீ ஆனந்த ஸ்வரூபமான வஸ்து நீ பூர்ணமா இருக்கிற பொருள் ஆனந்தமே உன்னோட ஸ்வரூபம் நித்திய சுத்த புத்த முக்தம் பிரம்ம நீ நித்தியமா இருக்கிற வஸ்து சுத்தமான வஸ்து பூர்ணமான வஸ்து ஆனந்தமான வஸ்து போல எல்லையற்ற பூர்ண பொருள் ஞானாமிருத்தம் சமரசம் ககனோபமோகம் ககனம்னா ஆகாஷம் ஆகாஷம் போல எல்லையற்ற பொருள் ஆகாஷத்துக்கு எங்கேயாவது எல்லை இருக்கா அதுபோல நம்ம ஸ்வரூபத்துக்கும் எல்லையே இல்லை நாம் இந்த சரீரங்கிற எல்லைக்குள்ளே உட்பட்டு இருக்கிற ஜீவன் நினச்சிட்டு இருக்கோம் அந்த ஜீவனோட ஸ்வரூபத்தை நாடி பார்க்குற போது கடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் கடாகாசம் இல்லை அது மகாகாஷம்தான் கடத்துக்கு அந்த ஆகாசத்தை லிமிட் பண்ண முடியாது லிமிட் பண்ணுற மாதிரி ஒரு பிராந்திய உற்பத்தி பண்ணுறதே தவிர கடம் இருந்தாலும் கடம் உடஞ்சாலும் ஆகாசத்துக்குன்னு ஒரு கோட்டமும் கிடையாது கடேபின்னே ாஷ ஆகாசியாத் யதாபுரா அது முன்னாடி ஆகாசமாக இருந்தது அப்படியே இருக்கு அதுபோல் தன் இயல்பு நிலை தன் ஸ்வரூப நிலையில் கவனத்தை திருப்பி விடுறது ஒரு உத்தம தேசிகன் பண்ணுறான் நம்ம கவனத்தை நாம் கவனிக்காமல் இருக்கிற சித் ஸ்வரூபத்துக்கு திருப்பி விடுறதுக்கு தான் ஆச்சாரியரை தவிர ஃபிலாசபிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் உங்களுக்கு புத்தகத்தை பார்த்தா கிடச்சிடும் நம்ம கவனத்தை அந்த வஸ்துவில் திருப்பி விடுறது ஏதோ தெரிஞ்சிக்கிறதுலயும் நம்ம மனசுக்கு வேலை பண்ண முடியும் தூங்குறதுலேயும் வேலை பண்ண முடியும் மைண்டு ரெண்டு வேலை தான் பண்ணும் இட் திங்க் ஆர் இட்டுவில் நித்ரா பதார்த்த கிரகணம் இது ரெண்டும் மனசு பண்ணும் இது ரெண்டும் இல்லாத வஸ்து நித்ரா ந வித்யா கிரகணம் கிருதிச்சியார்த்தோ நிதிரா பதாரேத்தரா சாத் சிதேவ விதா விலசந்தி அசூனிய சதர்சனோகம் அந்த சித்து தான் வித் அந்த சித்திருக்கே நம்ம சுவத்தில் நிரந்தரம் இருந்துண்டே இருக்குது அஷ்டாவக்கரர் என்ன பண்ணார் ஜனகருக்கு அந்த சித்தை காட்டி கொடுத்தார் அவருக்கு பார்க்கறதுக்கு இருக்கிற பவர் இருந்தது இட் வாஸ் இண்டிகேட்டட் இட் இதோ அப்படின்னு காட்டுனா பார்த்துட்டார் அந்த ஒரு சாமர்த்தியம் வரதுக்காகத்தான் மீதி எல்லாம் பண்றோம் சாதனை பண்றது வைராகியம் விவேகம் சந்நியாசம் எல்லாம் எடுத்துன்னு லாஸ்ட்ல என்ன பண்ணணும் அந்த சத்குரு இதோன்னு காட்டி கொடுத்தா பார்க்கணும் தத்துவம சிதத்துவ சிதத்துவ சிதத்துவம் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார் இவன் உட்காந்து திருப்பி விசாரம் பண்ணி தத்துனா பரம்பொருள் துவம்னா ஜீவன் அசினா சம்பந்தம் இப்படின்னு இவன் டிக்ஷனரியை விட்டு விலகவே மாட்டான் அதோட மெய்பொருளை இவன் கவனிக்கவே மாட்டான் அப்ப கரையாடுறதுக்கு எப்படி முடியும் அனா பக்குவமாயிருந்தால் இதிலே சொல்றார் யாத்தா தியோபதேசேன கிருதார்த்த நல்ல சத்வபுத்தி இருக்கானால் ஒரு வார்த்தை குருக்கிட்டேருந்து கேட்கறது க்ஷணத்துல சொன்னதுமே ஒரு சொல்லே அந்த சொல்லால் விளைந்த இன்பத்தை சொல்வேன் சங்கர சங்கர சம்பு தாய்மான சொல்றார் குரு ஒரே ஒரு வேர்டு தான் சொன்னு பெரிய சொல்ல விளைந்த ஆனந்த என்ன சொல்ல கடலின் மடை இரு கண்களும் ஆனந்த கண்ணீர் சொரிய விளைவது அந்த உள்ள இருக்கிற வஸ்துவை பார்த்த உடனே வெளியில ஒரு ஆனந்தத்தோட எக்ஸ்பிரஷன் நித்தியசித்தமா இருக்கிற வஸ்துவை குரு காட்டி கொடுக்குறார் இதோ இருக்குப்பா நீதான் அது அதனாலதான் ரமண பகவான் வந்து யாரு வந்து கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணி அவளை ஃபர்தர் ட்ராவலிங்கே விடுறது இல்லை இந்த கேள்வி கேட்குறவன் யாரு சந்தேகப்படுறவன் யாரு இதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு யாரு விரும்புறா இந்த நான்கிறது என்ன இந்த ஸ்வரூபம் என்ன நமக்கு சந்தேகம் இல்லாமல் இருக்கிற வஸ்து இந்த நானும் தான் மீதி எல்லாத்துலயும் சந்தேகம் இருக்கு ஈஸ்வரன் இருக்கான இருக்கு அது விஷ்ணுவா சிவனான்னு சந்தேகம் இருக்கு லோகம் உருண்டதா பறந்ததான் சந்தேகம் இருக்கு ஐகுண்டமா கைலாசமா சந்தேகம் இருக்கு எந்த விஷயத்தை சொன்னாலும் நிச்சயாபிப்பிராயமே இல்லை விப்ரதிபத்தி வந்துடும் பகவான் சொல்றார் வைராக்கியம் வந்து குடும்பத்தில எல்லாம் வைராக்கியம் வந்தா போறதான் அறிவில் வைராக்கியம் வந்தா தான் ஸ்தித பிரஜத்வம் வரும் அப்படிங்கிறார் ஏன்னா அறிவிலையும் ஒரு நிலை இல்லைன்னு பார்த்துடுவான் ஸ்ருதி விப்ரதி பன்னா தேயதாசி கேட்டு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் எல்லாம் ஸ்ரோதவியசிய ஸ்ருதசியத்தை ரெண்டுலையுமே நிர்வேதம் வந்துடும் ஏன்னா ஒன்னும் நிலையில் நிக்க மாட்டேங்கிறது அப்ப நிலைச்சு நிக்கிறது எது எப்பவும் இருக்கிறது எது எது இப்ப இருக்கோ அதுதான் எப்போ இருக்கு எப்போ இருக்குன்னா இப்ப இருக்கணுமே இல்லையா சிம்பிள் லாஜிக் எப்பவும் இருக்குன்னா இப்ப இருக்கணும் அதுதான் பிரதி போத விதித்தம் அப்படின்னு போதம் போதம் பிரதி விதித்தம் அப்படின்னா போதம் போதம் இப்ப இருக்கணும் இங்க இருக்கணும் ரொம்ப சிம்பிள் நம்ம அனுபவத்தில் இந்த கஷணத்துல இந்த மொமெண்ட்ல இட் மஸ்ட் பி அவைலபிள் அந்த வஸ்துவை கை குறிப்புனால காட்டுறார் தட்சிணாமூர்த்தி சித் குறிப்பு இல்லைன்னா ஒரு வார்த்தை அப்பவே தத்துவ நிச்சயம் நல்ல பக்விக்கு என்ன பண்றான் ஆஜீவமபி ஜிக்யாசு வாழ்க்கை பூராவும் இந்த புத்தகத்தை படிக்கணுமா அந்த புஸ்தகத்தை படிக்கணும் இந்த டெக்னிக் அந்த டெக்னிக் இந்த மெத்தடு நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கும் மெத்த வெக்கமா இல்ல நம்மள தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு டெக்னிக் ஏதோ விஷயம் வெளியே விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா டெக்னிக் வேணும் பைனாக்குலர் வேணும் டெலஸ்கோப் வேணும் வஸ்துவே நமக்கு ஒன்றும் வேத்தியமா இல்லை ஆனா நமக்கு நல்ல ஒரு விஷயம் பகவான் தெரிய வச்சிருக்கார் அப்புறம் நாம என்ன சொல்லணும் தெரியல தெரியல தெரியல தெரியறது ஆத்மா நம்ம நினச்சின்னு இருக்கோம் பிரபஞ்சம் பிரபஞ்சம் எங்கே தெரியறது இப்போ இந்த ஹால் மட்டும் கண்ணுக்கு தெரியறது அதுவும் என்னதுன்னு தெரியாது அது என்ன மரம் அது பிளாஸ்டிக்காக தெரியாது நீங்கள் உங்களையெல்லாம் பார்க்குறீங்க நீங்கள் யாரும் எனக்கு தெரியாது கண்ணு பர்ஃபெக்ட் நாலேஜை கொடுக்கல காது பர்ஃபெக்ட் நாலேஜை கொடுக்கல மூக்கு பர்ஃபெக்ட் நாலேஜை கொடுக்கல நாக்கு பர்ஃபெக்ட் நாலேஜை கொடுக்கல துவக்கு பர்ஃபெக்ட் நாலேஜை கொடுக்கல ஒரே ஒரு பர்ஃபெக்ட் நாலேஜ் எவர் அவைலபிள் நித்திய சித்தமாக இருக்குது அந்த PERFECT KNOWLEDGE, எல்லா பிரமாணங்களுக்கும் அது பிரமாணமாக இருக்குது எது பிரமாணமாக இருக்கணுமானாலும் அதை வச்சுன்னு தான் தெரிஞ்சுக்கணும் அவனவனுடைய இருப்பு அவ்வளவோ சிம்பிளான ஃபேக்டை கொடுத்துட்டு கவனம் மட்டும் போக மாட்டேங்கிறது இவ்வளவு குருவும் சாஸ்திரவும் எல்லாம் இந்த சித்தமான வஸ்துவை கவனிக்க வைக்கிறது நமக்குள்ள இருக்கிற நம்ம உணர்வு நம்ம செத்து போனால் எது இல்லையோ எதிர்ப்பு இருக்கோ இருக்கேன்னு அப்படின்னு தெரியறதோ அந்த சத்து அந்த நிலை அந்த இருப்பு உணர்வு அந்த உணர்வுல கவனத்தை திருப்பி விட்டுட்டார் அஷ்டாவக்கரர் அஷ்டாவக்கரர் போல ஒரு குரு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார் இந்த புஸ்தத்தை படி இதை படிச்சுட்டு வா பைஹார்ட் பண்ணிட்டு வாங்க சொல்ல நேர ஏதோ முடிஞ்சு போச்சு அந்த கவனம் ஹதயத்தில் இருக்கிற அந்த வஸ்து மாறுபாடு இல்லாம எப்பவும் அவிகாரின ஆத்மானம் அவினாசின எல்லாம் அழியிற போதும் அழிவில்லாம எல்லா அனுபவங்களுக்கு பின்னாலே அது ஜொலிச்சுட்டே இருக்கு ஜாக்கிரத்தில் இருக்கு ஸ்வப்னத்தில் இருக்கு சுசுப்தியில இருக்கு பால்யத்தில் இருக்கு கௌமாரத்தில் இருக்கு வார்த்தக்கியத்தில் இருக்கு நமக்கு நல்ல மூடு வரபோது இருக்கு எல்லாத்துக்கும் பின்னாலும் இருக்கான் அறிவே ஸ்வரூபமாக பிரகாசிக்கிற வஸ்து இருக்கு அது ஹிருத்தில் இருந்து அதை உணர்ந்தால் அதோட ஸ்வரூபம் என்ன சாந்தி நிம்மதி நலகுலையாத நிம்மதி அத்தியாத்ம பிராப்திங்கிறது அவ்வளவுதான் கீதை முடிஞ்சு பகவான் என்ன சொல்ற சரணாகிருதி பண்ண சரணாகதி பண்ண என்ன கிடைக்கும் தத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்சசி சாஸ்வதம் ஒரு சாஸ்வதமான ஒரு ஸ்தானத்தை நீ உனக்குள்ள லொகேட் பண்ணுவேன் இந்த ஹிருதயஸ்தானம் அங்கே என்ன இருக்கு சாந்தி இருக்கு நலகுலையாத நிம்மதி இருக்கு அந்த ஆத்மாவோட ஸ்வரூபம் ஆத்மா ஆத்மானா என்ன சாந்தி அந்த வஸ்துவை உணர்ந்த பிறகு பிராரப்தத்தோட தொடர்பு இல்லையா பிராரப்தாய சமர்ப்பிதம் சுவா சங்கராச்சாரியர் சொன்னார் அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றானா இவன் சரீரத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரன் பிராரப்தம் ஒரு பெரியவர் சொன்னார் நான் வந்து ஞானிய நமஸ்காரம் என்ன இந்த பிராரப்தத்துக்கு ஒரு நமஸ்காரம் போடுறேன் நான் ஏன்னா இந்த பிராரப்தத்தாலதான் நமக்கு மகான்களை கிடைக்கிறது அதுவும் நமக்கு தகுந்தபடி இருக்கிற பிராரப்தம் அவள்கிட்ட பார்த்தோம்னா வேகம் போய் ஒட்டிப்போம் அந்த பிராரப்தத்தாலதான் அவால நமக்கு கிடைக்கிறது அதனால பிராரப்தத்துக்கு ஒரு நமஸ்காரம் பிராரப்தி இருக்கிற போது அவ சரீரம் உலகத்துல அவ தர்மத்துக்கு தகுந்தபடி எப்படி வேணா விவகாரம் பண்ணட்டும் எதுவுமே அந்த ஸ்வரூப ஜான மேல ஒட்டாது கண்ணாடி முன்னாடி போய் ஒன்னு நின்னா கண்ணாடியில கிளியரா தெரியும் கண்ணாடியில இருந்து விலகினா அதுல ஒண்ணுமே தெரியாது அதுபோல சாதகன் வந்து எதுலையும் ஒட்டாமல் இருப்பான் நிசங்கமா இருப்பான் நம்ம அந்த ஐடியாவை வச்சுன்னு ஞானிகளை பார்க்க கூடாது சாதகன் வந்து எதிலையும் ஒட்டாம நிச்சங்கமாக இருப்பான் ஞானிகள் எப்படி இருப்பான்னா நம்ம போய் பார்த்தோன்னா ஆச்சரியப்பட்டு போயிடுவோம் கம்ப்ளீட்டா இன்வால்வா இருப்பான் சேர்ல கிடக்கிற மீன் மாதிரி அந்த சகதியில் இருக்கிற மீன் அதுக்குள்ள போயிட்டு வெளியில் வரும் ஆனால் அது மேலே பார்த்தா கொஞ்சம் கூட அழுக்கு இருக்காது பல இருக்கும் உணர்ந்த ஞானி அசங்கோகி அயம் புருஷம் அவனுக்கு ஈஸ்வரனுக்கு வித்தியாசம் கிடையாது ஈஸ்வரன் சிருஷ்டி சம்ஹாரம் ஈஸ்வரனை விட பெரிய சம்சாரி இருக்க முடியாது அவரை முடியுமா ஏற்றுக்கு சொல்றத சொல்கிறோம் அவர் யாருன்னா அவர் பெரிய த்ரிலோகி கிரகஸ்தாய விஷ்ணு நமஸ்தே அப்படிங்கிறோம் மூணு லோகத்துக்கும் கிரகஸ்தனா பரமேஸ்வரனை சொல்கிற போதே ஒரு ஸ்துதி ததாச்சீகரிவரவதே தாரயந்தொடையில பிள்ளையார் உட்காந்துருக்கார் ஒரு தொடல முருகன் உட்கார்ந்துருக்கான் சித்தாதீஷம் கபீரம் கவி குலரமணம் நித்யம் ஆத்மஸ்தமீஷம் எப்பவுமே ஆத்மாவில் ரவிச்சுருக்கார் ரிஷிகள்லாம் அவரை பார்த்து ஆனந்தப்பட்டு இருக்கான் வந்தே சர்வக்ஞகம் யமிஜன வினூத்தம் இவ்வளவுன்னு சொல்லிவிட்டு வேதவேத்தியம் கிரகஸ்தம் ஒரு பெரிய குடும்பி அவர் ஒரு பெரிய குடும்பி பெரிய கிரகஸ்தராக இருக்கிறான் அவர் இவ்வளவும் ஜீவன் பிரம்மனிஷ்டர் ஞான நிஷ்டராக இருந்துட்டு எல்லாத்துக்கும் நடுப்பில் இருந்துட்டு பொருள் ஒரு கிரகஸ்தன் மாதிரி இல்லையோ சில பேர்லாம் கேட்பாள் சிவன் பார்வதி கணபதி முருகன் ஃபோட்டோ பார்த்தா என்னது ஃபேமிலி ஃபோட்டோ இப்படியெல்லாம் கேலி பண்ணுறவா கூட உண்டு ஒரு மாடர்ன் டீச்சர் ஸ்பிரிச்சுவல் டீச்சர் கூட இப்படி சொன்னார் இது என்னது சாமியெல்லாம் வச்சு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் ஆமாம்ப்பா நம்ம ஃபேமிலியோடு தானே இருக்கோம் அவர் ஃபேமிலியில் இருந்தால் என்ன குறைச்சல் நீ மட்டும் ஃபேமிலியில் இருக்கலாமா அவரை பார்த்து தான் பர்ஃபெக்ட் ஃபேமிலி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எப்படி ஃபேமிலியில் இருக்கணும்னு கற்றுக்கிறதுக்காகவே அவர் மகாகிருகஸ்தனாக இருக்கார் இல்லையா இந்த த்ரிலோகமும் அவருக்கு கிரகம் இவ்வளவு அவருக்கு குழந்தைகள் தினமும் அவருக்கு குழந்தை பிறந்துன்ட்டு இருக்கு குழந்தை செத்துன்ட்டு இருக்கு சோகமும் இருக்கு ஆனந்தமும் இருக்கு அவர் என்னைக்காவ நிம்மதியா இருக்க முடியுமா ஈஸ்வரன் ரமண பகவான் ஒரு ஒருத்தருக்கு உபதேசமே கொடுத்தார் நான் எப்படி சுவாமி குடும்பத்துல இருக்கிறதுன்னு கேட்டார் ஒருத்தர் ஈஸ்வரன் மாதிரி இருந்தார் அவன் எப்படி இருக்கான் இவ்வளவு பெரிய குடும்பத்தை வச்சுட்டு லோகத்தை வச்சிருந்து விவகாரத்தை வச்சிருந்து எப்படி பற்றுதல் இல்லாம இருக்கான் கம்ப் பண்ணிட்டு இருக்க போலி மன எழுச்சி முயல்வுற்றோனாக இருக்கு யத்னம் பண்ற மாதிரி இருக்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் பண்ணல கர்மணி அகர்மய்பே அகர்மணி ஞானி கர்ம யோகி இல்ல கர்மயோகி சாதகன் ஞானி அகருமி கருமா பண்ணிட்டு இருக்கா ஒண்ணும் பண்ணல விவகாரம் நடந்துட்டே இருக்கு எப்படி நித்திய ஆத்ம தர்சனத்தினால ஆத்மாவில கருமா இல்லங்கிற ரகசியம் தெரியறதுனால அவன் ஒர்க் பண்ணிட்டே இருந்தாலும் ஒண்ணும் பண்ணல காதல் அப்படியே உள்ள போட்டோம் புரிஞ்சுக்கணும் எதிர்பார்க்காதீங்க படாத பாடுபட்டா அப்படியே தூங்கி போயிடுவேன் அது உள்ள போகும் வேலை பண்ணும் அது உள்ளபடியே பிளவர் ஆகும் ஒரிஜினல் நாலேஜ் எதுவும் உங்களால் கற்றுக்கவே முடியாது அது உங்களுக்குள்ளே என்டர் பண்ணணும் ஆயுர்வேதம் நாடி பிடிக்கிறது யாராவது ஒரு வைத்தியர்கிட்ட போய் ஒரு கிளாஸ் எடுத்து தர சொன்னால் பாருங்க ஒன்றும் முடியாது அது வச்சுண்டு அதுக்கிட்ட இன்டிமேட்டாக பழகி தான் வரும் அதுபோல் இந்த ஆத்மாவை மனநம் பண்ணி நிதி தியாசனம் பண்ணி ஆத்ம தியானம் பண்ண பண்ண பண்ண பண்ணத்தான் இதெல்லாம் கிளியர் ஆகும் அது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் இருக்குது நாம் கற்றுக்கிற வித்தைகளெல்லாம் திருபுடியோடு இருக்குது கலர்போட இருக்கு இந்த அறிவு அத்வைதான போதே அதுல திரிபுடி இல்லாததுனாலே நம்ம புத்தி கேட்டலி ரொம்ப லலிதம் சரளம் சுலபாயம் சுஜேயுவதும குகரே சர்வேஷாமி அப்படின் அப்படின்னு யோகவாசிஷ்டத்துல ஒரு ஸ்லோகம் சுலபாயம் ரொம்ப சுலபம் இந்த ஆத்மா சுஜேய்ச ஆப்த ஒரு நல்ல ஃப்ரெண்டு போல ஒரு ரிலேட்டிவ் போல கத்தோல் கையை வச்சுக்கலாம் அப்படின்னா ஆத்மானா ஒன்னும் சைத்தன்யம்னா எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஒரு சாதனை நினைச்சுக்காதீங்க நீங்க அதை உணர்ந்தப்புறம் தெரியும் அதுதான் அப்பா அதுதான் அம்மா அதுதான் பந்து அதுதான் சகோதரன் அதுதான் ஃப்ரெண்டு அதுதான் திரவியம் அதுதான் வித்தம் அதுதான் அறிவு அதுலதான் ஆனந்தம் இருக்கு அதுலதான் பூர்ணதா இருக்கு அது ஈஸ்வரன் அது ஈஸ்வரன் பாகவதத்துல நாராயணன் யாருன்னு கேக்குற போது ஆத்மாவை காட்டி கொடுத்துட்டு சொல்றேன் இதுதான் நாராயணன் ஸ்திதி உத்பவ பிரளயஹேது அகேதுரஸ்ய எத் ஸ்வப்ன ஜாகர சுசு சு சத்கிஷ தேகேந்திரியாசு ஹயானி சரந்தியேன சஞ்சீவிதானி ததவேஹி பரம் நரேந்திர சில சில வேதாந்திகள் கூட பிற்காலத்தில் இந்த ஜீவாத்மா அப்புறம் பரமாத்மா ஈஸ்வரன் இப்படி இப்படி பிரித்து பிரிச்சு பிரித்து சயின்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டுருக்கான் பாகவத சாஸ்திரத்துலேயே கன்ஃபியூஷனே இல்லை உணர முடியாது தன்னை உணர்ந்தா பகவான் உணர்ந்தாச்சு சும்மா நம்ம ஏதோ பகவானுக்கு பல ரூபங்கள்லாம் கற்பிச்சு வச்சாலும் அவன் ஆத்மஸ்வரூபமா நித்தியசித்த வஸ்துவா இருக்கான் அப்படி தெரிஞ்சின்ற அதுக்கப்புறம் விவகாரத்தில் ஆத்மக்ஞானத்தை அடைஞ்சவனுக்கு எந்த கலக்கமும் கிடையாது சம்சாரம்னா என்னென்னா உள்ளே ஏற்படக்கூடிய கலக்கத்துக்கு தான் சம்சாரம்னு போயிரு வியவகாரத்துக்கு இல்லை நாம் வந்து ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் சந்யாசிகளாக இருந்தாலும் டென்ஷன் வரும் ஹிமாலயத்தில் போய் குகையில் இருந்தாலும் நீங்கள் போய் இன்டர்வியூ பண்ணி பாருங்கோ இங்கேயோ குஹையில் உக்காந்துட்டு இருக்கா அவங்ககிட்ட போய் பாருங்கோ அங்கேயும் இருக்கும் டென்ஷன் கலக்கம் பகவத் பாதாலே சொல்கிறான் அக்ரே வன்னிஹி பிருஷ்டே பானுஹு ராத்திர சிபுக சமர்ப்பித ஜானுஹு உக்காந்துட்டு இருக்கான் நான் முன்னால் நெருப்பு இந்த பக்கம் அப்புறம் சூரியன் உதிக்கிறது ராத்திரி இல்லை பகல் இல்லை இப்படி வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கான் ஒன்றுமே இல்லை அப்படி இருந்துட்டும் இவனோட ஆசாபாஷம்லாம் போக மாட்டேங்கிறது எங்கேயோ மரத்தடியில் படுத்துன்னு தூங்கினாலும் இவனுக்கு ஆசாபாஷம் போக மாட்டேங்கிறது ஒரு சமயம் திருவண்ணாமலையில் நான் பிரதக்ஷம் போயின்னு இருக்கேன் ஒரு மௌன கொஞ்ச நாள் அங்கே இருந்தார் ஒரு மௌன சாது ஒரு யங்ஸ்டர் சின்ன வயசு அப்போ போக வழியில் பார்ப்பேன் என் பார்க்குறபோது வந்து சிரிச்சுட்டு போவர் அப்போ ஒரு சமயம் அவர் என் கூட வந்துட்டே இருக்கார் அப்போ பிரதட்சிணம் போகிற வழியில் தெரு சாமியார் ஒரே சண்டை சண்டை நடந்த இன்னொரு சுவாமியார் கூட அவர் சொன்னார் பணக்காரன் வீட்டு சண்டை ஏசி ரூம்ல பிச்சக்காரன் சண்டை தெருவில் எல்லாத்தையும் விட்டு தாரித்யத்துல இருந்ததுனால வந்துடுமா தாரித்யத்தினால ஞானம் வராது தனத்தினாலே ஞானம் வராது நம்ம வெளிப்படியா எப்படி மாத்திக்கிறோம் அனுகூல அதெல்லாம் பிராரப்தப்படி ஞானிகள் ரெண்டு விதமாவும் இருந்திருக்கா பொண்ணு இல்லாம இருந்திருக்கா எல்லாம் இருந்துட்டு இருந்திருக்கா அதனால பாஹிய நிலைகளை பார்த்து ஒருத்தரை புரிஞ்சுக்க முடியாது உள்ள இருக்கிற இந்த சாட்சாரமானது ஸ்வரூப ஞானமானது அதை வச்சுன்னு தான் அவளோட மகிமையை நமக்கு புரிஞ்சுக்க முடியும் இல்லையா ரமண பகவானை கூட மலையில எல்லாம் பார்த்தவா எதுவும் இல்லாமல் பிட்சை எடுத்துட்டு இருந்த சமயத்தில் பார்த்த ஒருத்தர் வந்து மகர்ஷிய பின்னால் ஆசிரமத்தில் வந்து பார்த்தார் அது உடனே எல்லாம் நல்லா சௌக்கியமாக இருக்கு இவர் சோஃபாவில் உட்காந்துருக்கார் பெல் அடிச்சா போய் சாப்பிட்றார் எல்லோரும் கூட உட்காந்து சாப்பிட்றார் நிறைய ஜனங்கள்லாம் இருக்கா அன்னைக்கு இருக்கிற கண்டிஷன் வச்சு ஆசிரமம் கொஞ்சம் சௌகரியமாவே இருக்கு பார்த்த உடனே யோ சுவாமி நீ கட்டுப்போயிட்டே சுவாமி திருவண்ணாமலை பாஷை நீங்க எல்லாம் சொல்ல மாட்டான் ஐயோ சாமி நீ கட்டுப்போயிட்டே சாமி மகர்ஷி இருக்கார சிரிச்சு நாம ஆமா வாஸ்தவம் தான் இல்ல இல்லன்னு சொல்லவே இல்லை ஆமா வாஸ்தவம் தான் இந்த பக்கத்துல இருக்க ஒரு பக்தருக்கு ஒரே ஆச்சரியமா அப்படி இவன் வந்து சாமி நீ கட்டு போயிட்டேங்கிறார் இவரைவரை ஒத்துக்கிறார் வாஸ்தவம் தான் நீ சொல்றது வாஸ்தவம் தான்ங்கிறாரு அப்படின்னு ஆமா ஓய் அவர் சொல்றது உண்மைதானே யான் கெட்டு தன்னிலையில் நிற்றல் தலை இந்த நான்கிறது கெட்டு போனா தானே நிம்மதி வரும் அவன் உண்மைதானே எதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு எப்படி எடுத்து இல்லையா ஒரு சின்ன ரிமார்க் பண்ணா போலாம் போயிடும் அவள் அவன் என்ன நினச்சின்னு இருக்கா சாமி சுவாமி சுவாமி எனக்கு சாப்பிடப்படாது தூங்கப்படாது நமக்கு என்ன பண்ணலாம் நமக்கு அவளை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தா போதும் அவள் சாப்பிடாமல் இருந்தா ரொம்ப சந்தோஷம் தூங்காமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் துணியே உடுத்திக்காமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் ஒத்த காலில் நின்னா சந்தோஷம் இல்லையா புத்தனை கூட சொல்லுவாள் அவர் சாப்பிடாம படாத பாடுபட்டு எழுந்திருக்கவே முடியாமல் இருக்கார் நாலு சிஷியர்கள் இருந்தால் கூட அவள் பார்த்தா எதாவது சாப்பாடு கொடுத்து எதாவது நீங்கள் பண்ணுங்க எதாவது சொல்ல வேண்டாமோ அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அவள் சிஷியாலாக கூட இருந்தாளாம் அப்புறம் ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் பால் கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடுங்கோ சுவாமி ரொம்ப எழுந்திருக்கவே முடியாமல் இருக்கலையு கொடுத்து அவர் கொஞ்சம் எனர்ஜி வந்துடுத்து இவர் பால் சாப்பிட்டோடனே அவள் விட்டுட்டு போயிட்டான் அந்த நாலு சிஷியால் பார்த்தா இவர் சாப்பிட ஆரம்பிச்சுட்டார்னு விட்டுட்டு போயிட்டான் அப்போ பாஹியமா இருக்கிறத பார்த்தா நமக்கு ஞானிகளை பார்க்க முடியாது அவ வெளிப்படியா எப்படி அவ பிராரப்தப்படி எப்படி எல்லாமோ இருக்கலாம் சில பேருக்கு விசித்திர பிராரப்தம் எல்லாம் இருக்கும் மகாபாரதத்திலேயே அந்த தர்மவியாதனை யாரு கொத்துக்க முடியும் இல்லையா மாம்ச விக்கிரயம் பண்ணின்னு அப்படி ஒருத்தன் இருக்க முடியுமா ஆனா அப்படி ஒரு தலையெழுத்து கூட சில பேருக்கு இருக்கும் அதனால ஞானத்தை பார்க்கிறதுக்கு இருக்கிற சாதுர்யம் இருக்கணும் அதனால வந்து இருக்கிற கசாப்பு கடையில் இருக்கிறவெல்லாம் ஞானியும் நடத்துமா ஞானத்தை பார்க்கறதுக்கு இருக்கிற சாதுரியம் இருந்தா சரி அது பார்த்துட்டா அவர்கிட்ட அந்த நிம்மதி அந்த சாந்தி அந்த ஸ்பிரிச்சுவல் எலமெண்ட் அது இருக்கானால் அது என் நிலையிலேயும் நில அதுவே எந்த நலே து அனுவினமன சுகேஷு விகதஸ்புகீத்தராட்சி ஒரு ஜானநலை கலஞ்சுபுகாமன் தீரஸ்மனோபி பீடியமான பசியன் நுப்ப அந்த தீரன் ஞானிக்கு இன்னொரு பேர் தீரன் பேர் நம்ம தீரன்னாக்கா தைரியசாலி அப்படின்னா என்ன நினச்சிக்கிறோம் ஏதோ மலை மேலே ஏறுறவங்க இல்லையா என்னெல்லாமோ பண்ணுறா இப்போ ரெண்டு பில் பில்டிங்க்கு நடுவில் ஒரு கம்பியை கட்டி அது மேலே நடக்கிறேன் எதுக்கு பண்ணுறா தெரியல இங்கே இருக்கிறது ஒன்றும் சுகம் கொடுக்கல பிளெயினில் போய் அந்த பேராசூட்டில் குதிக்கிறான் நிறைய பேர் இங்கே சில பேர்லாம் குதிச்சிட்டு வந்திருக்காங்க இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சந்தோஷம் கொடுக்கல அப்படியே அந்த ஸ்பேஸில் இப்படி வந்துட்டு எவ்வளவு கீழே வந்துட்டு திறக்க முடியுமோ திறக்கணுமா அந்த விழத்தில் இருக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இப்படியெல்லாம் எதுவும் பண்ணி பார்க்குறான் அது ஒன்றும் வேண்டாம் பெரிய அட்வென்ச்சர் என்னென்னா லைஃப் நம்ம முன்னால் வைக்கப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கே அதில் நில விட பெரிய ஒரு அட்வென்ச்சர் ஒன்றும் கிடையாது வாழ்க்கை நம்ம முன்னால கொண்டு வந்து என்னத்தை எல்லாமோ வச்சு அழுது சொல்லும் ஒப்பாரி வேசங்காம இருக்க முடியுமா கலங்காம இருக்க முடியுமாங்கிறது தான் கொஸ்டினே தவிர மற்றபடிக்கு என்னெல்லாமோ பண்ணினவாழ்ல இதுல கலங்கி போயிருக்கா வாழ்க்கையில கலங்கி போயிடுவான் வெளிப்படியா மத்தவனை பார்த்து பிரமிக்க வைக்கிற சாமர்த்தியம் உள்ளவா ஜப்படி வித்தை கற்று இப்படி மயக்கு விட்டு உருப்படும் வித்தை காட்டு அருணாச்சல மற்றவாளை என்னெல்லாமோ பண்ணலாம் வேர்ல்டு பூரா பார்த்தோம்னா அது ஒண்ணுதான் நடந்து எல்லாரையும் பார்த்தோம் பிரமிக்க வைக்கணும் ஏதோ ஆள் ஆகணும்னா அப்புறம் லைஃப்ல தோத்துப்பீரோ அதெல்லாம் வேண்டாம் நம்ம ஒண்ணு யாரையும் போதிக்க வேண்டாம் யாருக்கிட்டையும் பேர் வாங்க வேண்டாம் நம்ம வாழ்க்கை நம்ம முன்னாடி கொண்டு வர போது லைஃப் வந்து நல்ல நல்ல சுக எல்லாம் போகத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கற போதும் பீட்யமானேபி லைஃப் வந்து பீடிக்கும் பீடிக்கிறது வந்து யாராவது உங்களை வந்து அடிக்க வியாதி வரும் கஷ்டங்கள் வரும் அபமானம் வரும் பலவித துன்பங்கள் வரும் எல்லாம் வரபோதும் அலையில்லாத ஆழி போல துஷாரகர பிம்பாட்சம் மரண உற்சவ நடக்கிற போது யுத்தம் நடக்கிற போது பூர்ணச்சந்திரன் போல யாருடைய சித்தம் குளிர்மையை இழக்காம இருக்கும் அவன் சாந்தன் அவன் வந்து பேரு தீரோ அந்த தீரனுக்கு என்ன லட்சணம் பலவித லட்சணங்களை சாஸ்திரம் சொல்லி இருக்கு ஒரு விஷயம் சொன்னார் யாரு வேணா நிந்த பண்ணட்டும் பண்ணட்டும் நீதி நிபுணாக எதிவா ஸ்துவ்து நல்ல படிச்சவா அறிவு உள்ளவா நிந்த பண்ண பண்ணிட்டு எதி வாஸ்து வந்து எல்லாருமே அவனை ஸ்துதிச்சு இவன் தான் பெரியவன் எழுதட்டும் பேசட்டும் சரி லக்ஷ்மி சமாவிஷது நிறைய பணம் வந்து கொட்டட்டும் எதேஷ்டம் ஒரு நாளைக்கு எல்லாம் போய் ஒன்னும் இல்லாம அதிப மரணமஸ்து போனா சரி யுகாந்தரேவா சில பேருக்கு நிறைய வருஷம் இருக்கிற தலையில் எழுத்து உண்டு எல்லாரும் அவளோட எல்லாரும் சேர்த்து போய் பிள்ளை பேரன் எல்லாம் போயிட்டு ஒரு பெரியவர் அப்படியே வில்ல எழுதி வச்சார வில்ல எழுதி கொடுக்க சொன்னா ஒரு தாத்தா கிட்ட என்ன அவன் யார் பேர்லயும் எழுதி வைக்கல அப்போ ஒரு ஓசியத்தை கொடுத்து வில்லு எழுதி வைங்கோ அப்படின்னு அவர் எழுதி வச்ச என் பேரனுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் எனக்கு வருங்க அவ்வளவு கான்பிடன்ஸ் சில பேர் அப்படி இருந்துருக்கா அவ்வளவு வயசு இருந்து ஏதோ நீ அத்தீவ மரணமஸ்து யுகாந்தரேவா நியாய பிரவிச்சலந்தி பதம்ன தீரா கொஞ்ச நேரம் கூட அந்த தீரன் தன்னோட தர்மத்திலிருந்து விலகலை ஸ்வரூபத்திலிருந்து வளக இங்க தீரன் தான் ஞானிக்கு ஒரு பேர் தீரன் அவன் தான் சரியான தீரன் என் நிலையிலையும் தன் நிலை கலையாம இருக்கிறவன் தன்னையே தன்னோட சரீரத்தையே வேற ஒரு வஸ்து போல பார்க்கிறான் சேஷ்டமான கதம் சுபியேது மகாசயா உங்களை யாராவது பண்ணினா நிந்த பண்ணினா எனக்கு என்ன போச்சு இல்லையா நான் ஒன்னும் பெருசா ஐடென்டிஃபை பண்ணிக்கலயே அதே போல என்னோட சரீரத்தையே ஸ்துதி பண்ணினாலும் நிந்தை பண்ணினாலும் நான் அதை விட்டு நின்று வேறு ஏதோ ஒரு இந்த பாட்டா பூச்சி பறக்கிற மாதிரி காற்றுல உணங்கின இலை பறக்கிற மாதிரி ஞானிக்கு அவனோட சரீரத்தையே வேற ஒரு பொருளாக பார்த்துட்டுருக்கான் பசதி அந்நிய சரீரவத்து வேற யாரோட சரீரத்தை பார்க்குற மாதிரி தன் சரீரத்தை பார்க்குறான் கேரளாவில் பார்க்கணார்னு ஒரு சித்தர் இருந்தார் அவர் இப்படி தெருவில் நடந்துகிட்டே இருந்தார் ஒரு நாளைக்கு ரொம்ப பசிச்சுது எங்கே எங்கேயும் ஒன்றும் கிடைக்கலை ஒரு ஒருத்தர் வந்து பழமெல்லாம் விற்றுட்டுருக்கான் நிறைய வாழைப்பழம் மாம்பழெல்லாம் வச்சுட்டுருக்கான் இவருக்கு பசி தாங்கலை இவர் கொஞ்சம் நேரம் பார்த்தார் எடுத்து சாப்பிடலாமா அவன் பக்கத்தில் இல்லை பணம் கொடுக்குறது கையில் பணம் இல்லை சரி போய் எடுத்து ரெண்டு பழத்தை வாயில போட்டுன்னு விட்டா அவன் வந்தான் ஊரில் இருக்கிற வாழலாம் வந்தால் அடிக்க எல்லாரும் சுத்தி நின்று அடிக்க ஆரம்பிச்சது இவன் சிரிச்சுண்டே ரெண்டு கூட கொடுங்க அப்பவே சொன்னேன் நான் எடுக்காதே எடுக்காதே சொன்னேன் கேட்கவே இல்லை இவ்வளவு சொல்லி கேட்காம போய் எடுத்தானோ இல்லையோ ரெண்டு குடு இன்னும் குடு இன்னும் குடு அப்படின்னா பசதி அந்நிய சரீரவத்து தன் சரீரத்தை ஒரு மகாத்மா இருந்தார் அவருக்கு ஒரு ஆசிரமம் பெருசா இருக்கும் இப்போ அவர்கிட்ட சுவாமி எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறேன் எனக்கு நல்ல வேலைக்காரன் இருக்கான் கரெக்ட் டைமுக்கு வருவான் வேலை பண்ணுவான் பெருக்கி கிளீன் பண்ணி எல்லாம் தினமும் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுன்னு ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக வச்சுப்பானோம் ஒன்றும் சம்பளமே கொடுக்க சமயத்துக்கு தினவுன்னு சாப்பாடு போட்டால் போறோம் வேறு ஒரு வேலை அப்படி ஒரு வேலை எந்த சரியிலும் இந்த உடம்பு தான் வேலை பண்ணும் அது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்த்துட்டு இருந்தார் அவர் இந்த கிறிஸ்டியன் மிஸ்டிக்ஸில் கூட பிரான்சிஸ் அசிசிம்பர் அவர் அவர் ரொம்ப வேலை பண்ணுவார் நல்ல ஒரு செயிண்ட் அவர் நன்னா ஒரு ஒரு ஒரு சர்ச்சே அவரே கட்டினது உண்டு கையால் பாராக்கால் எல்லாம் எடுத்துன்னு வந்து கட்டி அவர் என்ன உடம்பு என்ன சொல்லுவேன்னா அது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்ப்பார் சில சமயத்தில் சில சமயத்தில் தன்னோட கழுதை அப்படின்னு பார்ப்பார் என்னோட கழுதை வேலை பண்ற கழுதை அது என்ன சொன்னாலும் கேக்கும் அப்படிம்பரு வெறுக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை சாப்பாடு கொடுக்கணும் இந்த சுவாமிகளே என்ன சொல்லுவார்னா நம்ம பசிச்சு சாப்பிடணும்னு ஒரு சித்தாந்தம் இருக்கோ பொதுவா நேச்சுரோபதி எல்லாரும் என்ன சொல்லுவார்னா பசிச்சா சாப்பிடணும் அவர் என்ன சொல்லுவார்னா பசிங்கிற உணர்ச்சி மனசு வரைக்கும் எட்டுறதுக்கே விடப்படாது அது சமயம் சமயத்துக்கு அதுக்கு ஏதோ கொடுத்துன்ரு அது பாட்டுக்கு அப்படியே ரொம்ப அந்த பசிங்கிற உணர்ச்சியை மனசு ஃபீல் பண்ணி அதை டேஸ்ட்டு பண்ணி மனசு அதை தெரிஞ்சுண்டு அப்புறம் பசிங்கிற ஒரு சம்சாரத்தை அது பாட்டுக்கு அந்த சமயத்துக்கு எதோ திரும்பி கொடுத்துன்ட்டுரு அது பாட்டுக்கு வேலை பண்ணின்னு இருக்கட்டும் இருக்கட்டும் அதை ரொம்ப பேம்பரும் பண்ணாதே ரொம்ப அதை வந்து அடிச்சு கீழையும் போடாதே அது பாட்டுக்கு ஒரு ஒரு வண்டி மாதிரி ஓடின்ட்டு இருக்கட்டும் அதுக்கு சமயத்துக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு கேட்கவே வைக்காது என்பார் நல்ல உபதேசம் திங்க் பண்ணவே வைக்காது இந்தெந்த சமயத்துக்கு சாப்பாடுன்னு அந்த சமயத்துக்கு போய் சாப்பிட்றது அதோட பசிக்கு அதுக்கு அப்புறம் நல்லா வேலை வாங்கிறது உழைச்சி நேரம் அந்த சரீரம் அப்படி அந்த சரீரத்தை பசியதி அந்நிய சரீரவது இன்னொருத்தனோட உடம்பை எப்படி பார்க்குறாளோ அது போல் உடம்பை பார்த்து இன்னொருத்தனோட உடம்புக்கிட்ட நம்ம கம்பேஷனேட்டாக இருக்கிற மாதிரி நம்ம உடம்புக்கிட்டே இருக்கலாம் ஆனால் சமயத்துக்கு பசிக்கிறது ரொம்ப பசிக்கு வைக்க கஷ்டப்பட்டு கொடுக்கக்கூடாது சமயத்துக்கு தூங்கணும் சமயத்துக்கு வேலை பண்ணாது அந்த சரீரம் அது பாட்டுக்கு சிஸ்டமேட்டிக்காக பண்ணிட்டுருக்கு ஆனால் அதில் அபிமானம் இல்லை நான்கிற அபிமானம் இல்லை அகங்காரம் இல்லை அது இன்னொருத்தனோட சரீரம் பார்க்குற போல பார்க்குறோம் அதில் ஸ்துதி பண்ணினாலும் நிந்தை பண்ணினாலும் அவன் கண்டுக்கவே இல்லை சம்ஸ்தவே சாப்பி நிந்தாயாம் கதம் க்ஷுபியேத் மகாஷய அவனுக்கு வந்து க்ஷோபமே கிடையாது மாயா மாற்றமிதம் விஸ்வம் பசியன் விகத கௌத்துக்கா அபி சந்நிஹிதே மிருத்தவு கதம் திரசியதி இந்த பிரபஞ்சம் வந்து உண்மையு நினைச்சுன்னா மனசுக்கு நிம்மதியே இருக்காது இது வாஸ்தவம் நினைச்சா இந்திரியங்கள் காட்டுற ஒரு கோலம் இல்லையா பார்க்கறது கேட்கறது மனக்கிறது ருச்சிக்கிறது ஸ்பர்ஷிக்கிறது அஞ்சு இந்திரியங்கள் ஐம்புலன்கள் இருக்கிறதுனால இப்படி தெரியறது ஆறாவது ஒரு இந்திரியம் இருந்தால் வேற ஏதாவது தெரியும் ஐம்புலன்கள் வழியும் மனம்தான் வந்து பிரபஞ்சமாக விரிஞ்சு தெரியறது இதுக்கு ஒரு என் கிடையாது சூரியனுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில இருந்து நம்ம பூமிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் கேட்டா என்ன சொல்றா தெரியுமா இரண்டாயிரம் கோடி வருஷம் பண்ண முடியாது அது என்ன கணக்கு இது பூரா எங்க இருக்கு இதெல்லாமே நம்ம அந்தரங்கத்திலே இருக்கு அந்தரங்கத்தில உடம்புக்குள்ளே இருக்கா இல்ல ஜோதிஷ்கள் சொல்றேன் அது எப்படி முடியும் எத்தனையோ தூரக்கு இருக்கிறது கேட்ட தூரம் எங்கப்பா இருக்கு எல்லாம் உன்னோட சரீரம் தான் இது பூரா நம்ம நம்ம இதுதான் நினைச்சு இருக்கோம் அகமேவ விஸ்வத்தனு விஸ்வமாகற சரீரத்தோடையாக்கும் நாம இருக்கோம் இந்த சரீரத்தோட இல்லை நம்ம சரீரத்துக்குள்ள ஒரு நகம் போச்சுன்னாக்கா நமக்கு ஒன்னும் தெரியலையே இல்லையா அது போல இந்த சரீரம் விழுந்து போனாலும் நமக்கும் தெரிய போதில்லை எல்லா சரீரமும் என்னோட சரீரம்தான் எல்லா மனசு என்னோட மனசுதான் எல்லா புத்தி என்னோட புத்தி தான் எல்லா சரீரத்துக்குள்ளாலையும் நான் தான் பாக்குறேன் எல்லா பிராணிகளுக்குள்ளயும் நான் தான் இருக்கேன் பிரம்மாண்டம் பூரா நான் வியாபிச்சிருக்கேன் பூமியா சுழன்னு இருக்கிறது நான் சூரியனா பிரகாசிக்கிறது நான் காத்தா வீசறது நான் மீதி இருக்கிற கிரக ராசிகள் எல்லாமா இருக்கிறது சகல பிராணி ராசிகளும் எல்லாமாவும் இருக்கிறது ஒரு சேத்தனை அந்த சேத்தனை தான் நம்ம ஸ்வரூபம் அப்படி பார்க்கிறவனுக்கு போயிடும் நம்ம என்ன பண்ண முடியும் யார போய் சரி பண்றது ஏதோ திருத்தறது எல்லாம் ஓட்டையாகும் எல்லாம் போகும் எல்லாம் அழிஞ்சு போகும் திருப்பியும் வரும் உதிக்கும் நிற்கும் அஸ்தமிக்கும் ஒரு மகாசக்தி எல்லாம் பண்ணிட்டுருக்கு ஏதேதோ பண்ணிட்டுருக்கு அதனால இந்த விஸ்வம் மாயா மாத்திரமிதம் விஸ்வம் அதுதான் அர்ஜுனன் கவலைப்பட்டான் ஐயோ வாழையெல்லாம் நீ ஒன்றும் கொலை பண்ணலப்பா நான் பண்றேன் நீ இல்லாட்டால் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கியா நீ பாட்டு ஏன்னா ஒன்னாலும் யுத்தம் பண்ணாமல் இருக்க முடியாது பண்ண இந்த காணக்கூடிய விஷயம் இருக்கே இது மாயா மாத்திரம் மாயா மாத்திரம்னா வாஸ்தவம் இல்லை நித்தியம் இல்லை இட் இஸ் டூ மச் சிட்டிங் ஆன் யூ அதோட இன்ஃபுளுன்ஸ் ரொம்ப மேலே இருக்கு டென்ஷன் டிப்ரெஷன்லாம் கொடுக்கறது உனக்கு அதை சீரியஸா எடுத்துக்காதே விகத கௌத்துக்கா இதுல ஏதோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போனால் நம்ம மனசு பூரா அதுல போயிடும் என்னெல்லாமோ சயின்ஸ் ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு டைம்ல ஒரு தியரி சொல்லிட்டு இருக்கா இல்லையா அந்தந்த காலத்துல அதுதான் ரொம்ப நாளைக்கு லிவர் தான் பிளட் பம்பு பண்றது சொல்லிட்டு இருந்தா எத்தனையோ ஆயிரம் வருஷம் அன்னைக்கு அதுதான் நாலேஜ் ஹரிநாம கீர்த்தனம்னு மலையாளத்துல ஒரு கிருதி உண்டு அதுல அந்த எழுத்தசன் சொல்றார் அண்ணன்னு காணனது வாழ்த்துன்னு மாமுனிகள் எண்ணத்திரை உள்ளு ஹரிநாராயணாய நமஹா அப்பப்போ எது எது அவளுக்கு காட்டி கொடுக்கிறதோ அதை எழுதுவான் கவுடபாதாச்சாரிய அதோட வாதியா இருப்பான் அதையே எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுவான் அதுல அவனுக்கு நோபல் பிரைஸ் எல்லாம் கிடைக்கும் அப்புறம் இன்னொருத்தன் வந்து சொல்லுவேன் பண்ணதெல்லாம் தப்பு அப்ப அவனுக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கும் இதுதான் நம்மளோட இப்படியே போயிட்டு இருக்கு இந்த அறிவுங்கிறது இப்படி போயின் இருக்கு மாயா மாத்திரம் இதம் விஷம் நம்ம வாழ்க்கையில் அப்பப்போ ஒரு மருந்து மாதிரி வச்சு இதெல்லாம் ஒரு ஃபிலாசபி இல்லை மருந்து ஃபிலாசபின்னா உங்களுக்கு யூஸ் ஆகாது மருந்து இது சரியான மருந்து இது இந்த மருந்து எப்போ உபயோகப்படுத்தணும்னு தெரியணும் லைஃபில் அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வருத்த மாயா மாத்திரமிதம் இதெல்லாம் வாஸ்தவமாக இருக்கு உண்மையாக எங்கே இருக்கு மாயா மாத்திரமிதம் விஸ்வம் இது ஒன்றும் விகத கவுத்துக்காக அதில் வந்து ஒரு இன்குசிட்டிவ்னஸ் ஒரு கியூரியாசிட்டி அதில் ஏதாவது இருக்கா அது வாஸ்தவமா அப்படிங்கிற மனசை போட்டு அதுக்குள்ளே கொண்டு போடுறோமே அதை பண்ணாதே அப்பப்போ வந்து இதுக்குள்ளெல்லாம் போய் தலையை போட்டு பார்க்காதே ஒரு சின்ன மூமெண்ட்டு போகிற ஒரு கர்மாவோடய ஆர்பிட் குள்ளே மாட்டின்னு விடுங்கோம் இருக்கணும் அஜ்ஞானத்துக்கும் நல்ல பவர் உண்டு அதனால விகத கௌத்துக்கி சன்னிஹிதே மிருத்ய மரணம் முன்னாடி வந்து நிக்கட்டும் வரணும் அந்த அறிவுட ஊக்கம் பலம் இருக்கிறவன் எப்படி பயப்படுவான் மிருத்யு முன்னாடி வந்தாலே மிருத்யூ என்னைக்காவது வந்து ஆகணும் பயந்துட்டு என்ன பண்றது நிம்மதியா என்னக்கா சத்தியத்தை உணர்ந்தவன் அவனுக்கு மிருத்யுங்கிறது ஒரு டெலிஷியஸ் ஃபுட்டு பொருண்டாப்பா இந்த சரீரத்தோடு பாரம் போச்சேன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தா எத்தனை நாளைக்கு தான் இது தூக்கின்ட்டுருக்கிறது நாலு பேராக சேர்ந்து தூக்க வேண்டியது நம்மால் தனியே தூக்க வேண்டி இருக்குப்போம் எத்தனை நாளைக்கு தூக்கிறது அப்படின்னு நினச்சதுங்க போனால் போகிறதோ அது இல்லாமல் ஒரு தூக்கத்திலேயே எத்தனை சுகம் இல்லையா உடம்பு இல்லாமல் போது மிருத்யுவை பயப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி அதுதான் என்ன வரப்போறது தூக்கம் மாதிரி தூக்கம் என்ன சுகமா இருக்கு இல்லையா தூங்குற போது என்ன ஆனந்தம் அப்படி இருக்கிறத மரணம் எப்படி இருக்கும் மரணத்துல ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்துடும் அது இல்லாம இருந்தா நல்ல சுகம் அது ஆத்ம ஜானத்தாலதான் முடியும் ஆத்ம ஜானத்தினால ஆத்மாவில ஷரீராதிகள் எதுவும் வாஸ்தவமான இருப்பு இல்லைங்கிற ரெக்கக்னிஷன் ரியலைசேஷன் வரபோது ஒரு கிரேட்டு ரிலீஸ் ரிலாக்ஸேஷன் என்னக்கா இந்த பாடு என்ன நமக்கு இல்லைப்பா ஏதோ வர்றது வந்துட்டு போட்டோம் ஸ்கிரீனில் என்ன சினிமா வந்தால் என்ன போச்சு அது சோகமோகமான சினிமா வந்தாலும் சரி சில அழுதுட்டு அழுதுட்டு திருப்பி திருப்பி அதை போய் பார்ப்பாள் ஏன்னாக்கா அது வாஸ்தவமாக இல்லைன்னு தெரியறதுனால அழுதுண்டே வருவா போயிட்டு வீட்டில் இருக்கிற அழுகிய தீர்க்கிறதுக்காக அங்கே போகிறாள் அங்கே போயிட்டு அழுதுண்டே வருவா அப்புறம் திருப்பியும் போய் பார்ப்பா என்ன அது உண்மை இல்லைன்னா அழகது கூட ரசமாயிடும் ஷோக ரசம்ங்கிற பார்த்தீங்களா சோகம் எப்போ ரசமாகும்னாக்கா வாஸ்தவமாக இல்லாத்துப்போம் அப்போ சோகம் ரசமாயிடும் சோகமே ஆத்மானுபவமாயிடும் அப்படி சந்நிகித்தே மிருத்யு மிருத்யும் முன்னால் வரபோது கூட சோபம் இல்லை பயம் இல்லை எதையும் பயப்படலை அப்படி இருக்கிறவன் அந்த ஞான நிஷ்டன் நிஸ்பிருகம் மானசம் எஸ் மகாத்மத் திருப்தசிய துலநாக்கே நாயத்தே ஞானிக்கிட்ட ஒரு பெரிய கண்டென்ட்மெண்ட் இருக்கு ஒரு திருப்தி இருக்கு ஞானி அப்படிதான் தெரிஞ்சுக்க முடியும் நமக்கு அப்டனு உததி நல்ல அலை இல்லாத கடல் போல ஒரு நிறைவு அதை பார்த்துதான் எப்படி இவர் இப்படி இருக்கார் எப்படி இந்த வேர்ல்டுல இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் ஒருத்தருக்கு எப்படி இவ்வளவு ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக சாந்தமாக இருக்க முடியாது அப்படின்னு பார்க்கறத தான் ஒரு ஜீவன் முக்தனை நாம் கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி ஒரு நல நிர்வாணம் நிர்வாண ஸ்தித்திய பார்க்கிறோம் எப்படி வந்தது நிஸ்பிருகம் மானசம் எஸ் வீத்த விஷயத்தரந்தி விஜனேஷ் விரக்தீத்தம் மானசம் மனசு வந்து எதுலயும் ஒட்டிக்கல ஏன்னா சிம்பிள் இன்டெலிஜென்ஸ் உள்ள சொல்லி கொடுத்துடுத்து மனசு எதுல போய் ஒட்டிண்டாலும் ஸ்ட்ரெஸ் வந்துடுறது ஆத்மாவை தவிர ஏதாவது ஒரு பொருள் உண்மையா இருக்கு நினைச்சுட்டு தானே அதுல ஒரு டென்ஷன் வந்துட்டு இருக்கு சுகம் கூட ஒரு டென்ஷன் தான் அது போயிடுங்கிற டென்ஷன் இனிமும் வேணுங்கிற ஆசை ஒரு டென்ஷன் துக்கம் போக மாட்டேங்கிறதேங்கிற டென்ஷன் வந்து டென்ஷன் வருமேங்கிற பயம் எல்லாம் விகல்பம் தான் அது எல்லாமே நமக்குள்ள ஒரு ஹெவினஸ்ஸை கொடுக்கறது அந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டை டிஸ்டர்ப் பண்றது உத்வேகத்தை கொடுக்கறது சதா சமுத்விக்னதியா பாகவதத்தில் பிரகலாதன் சொல்றேன் அசுரர்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் அசுரர்களாக ஏன் இருக்கீர்கள் தெரியுமா எப்பவும் அஜிட்டேட்டடாகவே இருக்கலாம் அப்படின்னா ரிவர்ஸ் மீனிங் கொடுத்தா என்ன WHOEVER IS AGITATED நான் சொல்ல அப்படிதான் சொல்ல அஜிட்டேஷன் எங்கே இருக்கோ நம்ம அசுரன் ஆயிட்டோம் நம்ம என்ன ஒசந்தவனாக இருக்கட்டும் நமக்குள்ளே ஈஸ்வர நம்பிக்கை இல்லாதப்ப தானே அஜிட்டேஷன் வருது ஒரு மகாசக்தி எல்லாம் பார்த்துன்ட்டுருக்குன்னு நம்பிக்கை இருந்தாலே ரிலாக்ஸ்டாக இருப்போமே குழந்த மாதிரி இருப்போமே அந்த ஒரு நிலை வராததுனால தானே நமக்குள்ள டிப்ரெஷன் டென்ஷன்லாம் வருது நிஸ்பிருகம் மானசம் எஸ் ஏ மைண்டு வந்து எதுலேயும் ஒட்டிக்கல அஷ்டாவக்ரோட வழியே வேறே அவர் தியானம் கூட பண்ணாதேங்கிறார் நிஞ்சித் ஹிருதி தாரைய அப்படின்னா மனசில் ஒரு ஆளையும் குடியிருத்தாதே பானம் ஒரு எண்ணத்தையும் வச்சுக்காதே எதையும் நினைக்காதே பெஷாமல் இருக்கு சித்தர்கள் உபதேசம்லாம் தானே சும்மா எதையும் சீரியஸாக எடுத்துக்காது எதையும் உள்ள ஏற்றிக்காது இந்த ஏறி உட்காந்துக்கிறது எல்லாம் வரும் மட்டும் உட்காந்துக்கல தாட்ல வரத்துக்கு முன்னாடி அது டீப் ரூட்டு போட்டுட்டு தான் வரும் அது நர்வஸ் சிஸ்டத்தில் எல்லாம் போய் உட்காந்துக்கும் பிளட்டில் ஏறி உடம்பு போற கலந்துக்கும் பிரெயின்ல ஏறி உக்காந்துக்கும் சகல இடத்துலயும் ப்ராப்ளம் பண்ணும் அதனால யாரையும் உள்ள ஏத்தாதே நோ என்ட்ரி ஃபார் த வேர்ல்டு அதுக்கு ஒரு வழிதான் வேர்ல்டு மாயா மாத்திரமிதம் விஸ்வம் தான் எதையும் உள்ளே ஏற்றிக்காதே எந்த நினைப்பையும் உள்ள ஏற்றிக்காதே தியானம் பண்ணுறதுக்கு சில பேருக்கு தியானமே பெரிய டென்ஷனாக போய்டுது கொஞ்சம் தியானமே வரமாட்டேங்கிறது தியானமே வரமாட்டேங்கிறது ஆயுர்வேதக்கார சொல்கிறா தியானத்தால் ரோகம் வரும்ங்கிறான் பயப்படாதேங்குறோம் அவள் என்ன தியானம்னா என்ன அர்த்தம்னா மனசு எதையாவது தீவிரமாக நினச்சா ரோகம் வரும் தியானம் நம்ம நெனப்பு தானே தியானம் நினச்சுன்னு இருக்கோம் இல்லையா நெனப்பில்லாம இருக்கிற நிலைங்கிறது எஃபர்ட் போட்டு பண்ணக்கூடாது சுலபமாக வரணும் நினப்பில்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய டென்ஷன் அடிச்சுக்க கூடாது சகஜமாக எதையும் ஒட்டிக்காதே எதையும் ஏற்றிக்காதே உள்ள எதையும் சீரியஸாக எடுத்துக்காது எதையாவது நம்ம லைஃப்பில் சீரியஸாக கன்சிடர் பண்ணினோமா அதை பற்றி இருக்கிற நினப்பு வந்துடும் எதாவது ஒரு கான்செப்ட் வச்சு ஐடியல் வச்சு இப்படி இருக்கணும் எல்லாரும் நினைச்சுன்னா நம்மளால முடியாது அப்புறம் அது தாட்டாக வந்துடும் அதுதான் மித்தியானேன்னு சொல்கிறோன்னு எதையும் சத்தியம் நினைச்சுக்காது ஏது எப்படியோ இருந்துட்டு போட்டுப்பேன் ஒரு மகாசக்தி நடத்தின்னு இருக்கு நம்பு இல்லையா அட்லீஸ்ட் அது நம்ம உள்ளில் ஏறாம இருக்கணும்னு விட்டுடு கவலைப்படாம இரு தசிய ஆத்மக்ஞ்ச தீரஸ்ய ஆத்மக்ஞான திருப்தசிய ஆனால் திருப்தி அப்புறம் எங்க வர்றது தனக்கு வேண்டிய பொருள் தனக்குள்ளேயே இருக்கு பரம திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தாமம் இங்கே இருக்கு தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை உணர்ந்த சுசுப்தி நிலையில சுகமா தூங்குற போது திருப்தி எங்கேருந்து வருது மனசே வேலை பண்ணல இந்திரியங்களே உபயோகப்படுத்தல சரீரம் எந்த காரியமும் பண்ணல அப்படி இருந்துட்டு அந்த மனம் போய் அடங்குற போது ஒரு சுகம் எங்கிருந்து வந்தது அதுவே தினமும் நமக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கறது திருப்தி நமக்கு ஹயத்துல இருக்கு சுகம் நம்மள இருக்கு நம்ம ஸ்வரூபம் தான் சுகம் நம்ம நமக்கு சுகமா திருப்தமா இருக்கிறதுக்கு அந்நிய பொருள் ஒன்றும் வேண்டாம் அந்நிய பொருள் எதையுமே ஆசிரியக்காம ஆத்மஜான திருப்திய ஆத்ம ஜானத்தினால ஒரு பெரிய கன்டென்ட்மெண்ட் வந்தவன் இருக்கானே அவனை யாருக்கிட்டையும் துலனம் பண்ண முடியாது இவன் போல அவன் போலன்னு உலகத்துல யாரும் அவனுக்கு சமானமா காட்டுறதுக்கு யாரும் கிடையாது தசிய துலனா கேனஜாயத்தே இவ்வளவு பவர்ஃபுல் ராமணன் அந்த ராவணன் வந்து இந்திராதி தேவதைகளை நடுக்கம் பண்ணினவர் அந்த ராமரை பார்த்தா தண்ணி விழுந்த பஞ்சு மாதிரி இருக்கான் புசுன்னு போயிட்டான் அவ்வளவு தைரியம் இருக்கு இவரை பார்த்து என்னாச்சு ஒரு மனுஷன் தானே இருந்தான் அவனுக்கு சந்தேகமாவே இருக்கு மனுஷன் தான் மேலே ஏறி நின்று பார்க்கறான் கோபுரத்து மேலே ஏறி நின்று ராமரை பார்க்குறா என்னன்னா அந்த சாந்தம் அந்த நிலை அந்த முக்த புருஷனோட நிலை எல்லாரு மேலையும் விளையாடும் இல்லையா ஒரு ஒரு காந்தி ஃப்ரீடம் மூமெண்டில் கூட காந்திக்கு இருந்த பவர் கூட அதுதான் அவ்வளவு டென்ஷன் அஜிடேஷன் இருக்க வேண்டிய இடத்துல கூட அவர் நலகுலையாமல் பெசாமல் இருந்தார் இந்த சத்தியாகிரகத்துக்கு நடந்து போகிற இடத்துல கூட அவரே சொல்கிறார் டாக்ஸ்வத் ரமண மகர்ஷியில கூட வரும் அதை கூட அவர் சீரியஸாகவே எடுத்துக்கல அவர் பாட்டுக்கு ராமா ராமா ராமா நடந்துட்டார் அவரோட பண்ணினத்தோட ரிசல்ட் என்ன அவர் அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு இல்லை அந்த மூமெண்ட்டுக்கு நடுவிலையும் இட் இஸ் பாசிபிள்ங்கிறேன் ஆத்ம ஜான திருப்தசிய திருப்தி எங்கிருந்து வந்து ஆத்ம ஜானத்தில் இருந்து தன்னை உணர்ந்தால் வரக்கூடிய ஒரு சாந்தி ஒரு நிம்மதி என்னக்கா தான்கிறது பூர்ண வஸ்து வெளியில் எதையாவது போய் நாடினா அதோட பிராரப்தமெல்லாம் நமக்கு வந்துடும் வெளியில் எதை எதை போய் நாம் ஆசிரியக்கிறோமோ அதோட பிராரப்தம் நம்ம மேலே நிச்சயமாக வந்துடும் அதனால் வேற எதையுமே ஆசிரியக்கலை எதுவும் கிடைக்கலனா வேண்டாம் எதுலையுமே மனசை விடலை அப்படி இருக்கிறவன் பூர்ண புருஷன் ஸ்வபாவாதேவ ஜானு திருஷ்யமே தன் நக்கிஞ்சன இதம் கிராக்யம் இதம் தியஜ்யம் எடுத்துக்கணும் இதை விடணும் இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் திருஷ்யம்ங்கிறது திருஷ்யம் காணக்கூடியன வஸ்துவில் எதுலேயுமே அவனுக்கு கவனம் போகல ஸ்வயம் தன்னிலேயே ஸ்வஸ்தமாக निराशिषः यदर्चयागतो भोगः அந்தஸ்தக்தஷாய்வந்திரிஷயோகாய துஷ்டே உள்ள வந்து அவனுக்கு இந்த மைண்டுதான் கஷாயம் சில சமயத்தில் ஒரு காரணம் இல்லாமல் பார்த்தா நம்ம மூட் ஆஃப்ங்கிறோம் இல்லையா கஷாயஸ்தி ஏன் தெரியலேட் அஸ்தி மூடமதி கூட முடியாது அவன் தியாகம் பண்ணிட்டான் உள்ள எல்லாவித அட்டாச்மெண்ட் ஆசக்தி அவனுக்கு போயிடுது நிர்துவந்த சுகம் துக்கம் எல்லாம் அவனுக்கு சமானம் எதையுமே தேடிட்டு பிச்சை எடுத்துன்னு போல உள்ளேந்து அப்படி அவனுக்கு எதிர்ச்சியானா அவனு லைஃப்ல எதிர்ச்சியாக சுக சுகங்கள்லாம் வர போது அவன் எல்லாம் விட்டு இருப்பானா சௌக்கியமாக அனுபவிப்பான் சந்தோஷமா மனசு சாந்தமாக நிம்மதியாக இருக்கிறத கொஞ்சம் சாப்பாடு கிடச்சா அந்த அவள் டேஸ்ட் பண்ணுற மாதிரி யாராலையும் சாப்பிட முடியாது ஜடபரதரை கூட்டின்னு போய் தலையை வெட்டப்போகிறான் இந்த காட்டாளர்கள் பிடிச்சின்னு போய் காளிக்கு முன்னாடி பலி கொடுக்க கூட்டின்னு போனான் அவள் பார்க்குறா ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லை என்ன பிடிச்சின்னு போனால் அட்லீஸ்ட் பயப்பட வேண்டாமோ அவள் கூப்பிட்டா போயிட்டார் அவள் அதுக்கு முன்னாடி நல்லா குளிப்பாட்டி விட்டாள் ஆஹா இவ்வளோ சுகமாக இதுவரையும் யாரும் குளுப்பாட்டினதே கிடையாது நல்லா உட்காந்து கொடுத்த நல்லா க்ளீனாக ஸ்நானம் பண்ண வச்சு அப்புறம் இல போட்டு சாப்பாடு போட்டான் ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாப்பாடு இறங்குவோம் அனுச்சி பாருங்க இவர் தலையை வெட்ட போகிறாய எல்லாம் கத்தி கத்தி எல்லாம் வச்சுருக்காள் சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் அப்பவும் பார்த்தப்போமே சொக்கியமாக சாப்பாடு கிடைக்கிறது மூக்கப்பிடிக்கி சாப்பிட்டா சௌக்கியமாக சாப்பிட்டா திருப்தியாக யார் டைம்லெஸ்ஸாக இருக்காளோ டைமே பாஸ்ட்டு ஃப்யூச்சர் இதுக்கெல்லாம் மைண்டு போகாமல் ஆத்மாவிலேயே இருக்காளோ அந்த அந்த அந்த வர்த்தமான காலங்கிறது ஆத்மஸ்வரூபம் நெனைப்பு துரோகம் பண்ணாமல் இருக்கிறவன் நம்மளை துரோகம் ஒரு விஷயம் நெனைப்பு அந்த நெனைப்பு துரோகம் பண்ணாமல் அந்த நிச்சலமான சகஜமான ஸ்திதியில் தேவையான அளவுக்கு மனசை உபயோகப்படுத்துகிறான் மனசு பாட்டுக்கு நம்மளை உபயோகப்படுத்தின்னு இருக்கு இல்லையா ஒரு காரியம் இல்லாம சத் சங்கத்தில் அது பாட்டுக்கு வேலை பண்றது ராத்திரி தூக்கமே இப்ப இங்க என்னென்னமோ நெனப்பு வரும் இல்லையா மனசு பாட்டுக்கு ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டியா வேலை பண்ணிட்டு இருக்கு இந்தியாவில் இருக்கிற காஷ்மீர் மாதிரி அது பாட்டுக்கு சுதந்திரமா அது கண்டினியூஸ் ப்ராப்ளம் அதை ஒன்று சரி பண்ணி எடுக்கிறது தானே வித்யே இல்லையா ஒரு எஜுகேஷன் சொன்னால் என்ன எப்படி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி நிம்மதியாக நம்மளுக்கும் துரோகம் பண்ணப்படாது பிரத்தியாருக்கும் துரோகம் பண்ணப்படாது அப்படி ஒன்றாக பண்ணிக்கணும் அது அதுதானே எஜுகேஷன் நம்ம எஜுகேஷன்லாம் என்ன பண்ணுறது அந்த குரங்குக்கு தேழு குரங்கு கல் குடிச்சு தான் அதுக்கு மேலே ஒரு பேய் மாறி அது மாதிரி இருக்கு அதுதான் நம்ம எஜுகேஷன் பண்ணிட்டுருக்கு இனமே இனமே இன்னும் பண்ணமோ டிசையர் அதிகம் பண்றது அம்பிஷன் அதிகம் பண்றது தேவைகளை அதிகம் பண்றது பயப்படுத்துறது கான்ஸ்டண்டா அந்த டோல் என்ன இருக்கும் அந்த மனசு வந்து தியஜிக்கப்பட்டு கொடுத்த பொறுத்தவரை அந்த சர்வதுக்கத்துக்கு மூல காரணமாக இருக்கிற சித்தத்தை சித்துல ஹோமம் பண்ணிவிட்டாமா சித்த மூலோ விகல் போயம் சித்தாபாவேன கஷ்டம் சமாதேஹி பிரத்யக் ரூபே பராத்மனி அந்த சித்தத்தை ஆத்மாவில ஸ்வஸ்வரூபத்துல கொண்டு போய் உக்கார வைக்க கத்துணுட்டான் குரு புஷ்பத்துல தேன் குடிக்கும் வண்டு போல அந்த சித்தம் ஹிருதயத்தில் உட்கார்ந்துருத்த இல்லைனா அந்த சித்தம் என்ன பண்றது இவனுக்கு துரோகமணின் இருக்குள்ள அது உள்ளேர்ந்து விட்டுடுத்து நிர்துவந்த அப்புறம் என்ன சுகம் துக்கம் இது இதுன்னு இந்த இரட்டைகள் இருக்கே அதுல மனசு போகலை அப்புறம் எதிர்ச்சையா லைஃப் என்ன கொண்டு வந்து கொடுக்கறதோ சுகம் துக்கம் எல்லாத்துலயும் எதிர்ச்சையா ஆகதா போக எதிர்ச்சையா என்னென்ன போகம் வரதோ அதுல அவனுக்கு துக்கமும் இல்லை சுகமும் இல்லை ரெடி டு பிளே த கேம் அங்கேருந்து அவன் என்ன வர்றதோ அத சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கான் திருப்தியா பண்ணிட்டு இருக்கான் அவனை தான் சொல்றது அவனுக்கு லைஃப் அதுக்கு மேலதான் விளையாட்டு அப்பதான் அவனுக்கு சீரியஸ்னஸ் இல்லை இல்லாட்டா நமக்கு இப்ப விளையாட்டு கூட சீரியஸா ஆயிடுறதே பாருங்களேன் இப்போ ஒரு கேம் எல்லாம் விளையாட்டாது வார் பேட்டில் எவ்வளவு சீரியஸா வச்சுருக்காவா முகத்தை சில குழந்தைகள் கூட விளையாடுற போது கூட சீரியஸ்னஸ் இருக்காது பகவத்பாத ஒரு இடத்துல சொல்கிற யார் விளையாடுவோன்னா பெரியவா குழந்தை கூட போய் விளையாடுவாள் அப்போது சீரியஸ்னஸ்ஸே இல்லை ஜெயிச்சாலும் பரவாயில்ல தோற்றாலும் பரவாயில்ல குழந்தைகளுக்கு கூட விளையாட்டு சீரியஸ் தான் பெரியவா போய் குழந்தை கூட விளையாடுற போது அதுலேருந்து ஒன்றும் கிடைக்கிறதுக்கு இல்லைங்கிறதுலாம் சந்தோஷமாக விளையாடுறான் குழந்தைகளுக்கு சீரியஸ் விளையாட்டு இந்த குழந்தைகள்லாம் நாங்கள்லாம் சின்ன வயசில் இந்த விளையாட்டு எத்தனை நேரம் நடக்கும்னாக்க இந்த பேட்டு பாலு ஸ்டம்ப் எல்லாம் ஒருத்தனத்தை தான் அவன் பணம் கொடுத்து வாங்கியிருப்பான் அவன் அவுட் ஆகிறவரை தான் விளையாட்டு நடக்கும் அவன் அவுட் ஆனா எல்லாத்தையும் எடுத்துட்டு அது ரொம்ப சீரியஸா இது இது இது நம்ம லைஃப்ல அதனால விளையாட்டு ஆகணமான லைஃப் இந்த அறிவுங்கிற மருந்து உள்ள எடுத்துட்டு அந்த தெக்த கஷாயசே நமக்குள்ள ஒரு கஷாயம் இருக்கும் கஷாயினாலே நமக்கு தெரியுமோ இல்லையோ ஆயுர்வேத கஷாயம் உள்ளே போகிற போதே அப்போ எப்படியோ இருக்கும் அது ஏ கஷாயம் மாதிரி இருக்கும்பா சில சமயத்தில் காப்பி கொடுத்தா அந்த சித்தத்தையாக்கும் இங்கே கஷாயங்கிறார் இந்த மனசையே இங்கே கஷாயம் அப்படிங்கிறார் அந்த கஷாயத்தை உள்ளேர்ந்து விடு உள்ளேந்து அந்த கஷாயம் தியஜிக்கப்பட்டதானால் அப்பாடா அந்தஸ்தெக்த கஷாயஸ் நிர்துவந்த நிராசிஷா அப்புறம் அவனுக்கு துவந்துவம் இரட்டைகள் எல்லாம் கஷாயங்கிறது ஈகோ அகங்காரம்னு எடுத்துக்களே அகங்காரம் போயிட்டு தானே துவந்துவம் இல்லை ஆசை இல்லை ஒன்றும் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஈகோ தான் அபிமான விற்பி தான் அந்த அபிமான அஜானத்தினால் வந்திருக்கிற இந்த ஜீவ அகந்தை போயிட்டு தானே சுதந்திரம் அப்புறம் எதிர்ச்சியாக லைஃப்பில் என்னென்ன வரதோ அவன் விளையாடி திருத்துட்டு போயிடுவான் சந்தோஷமா விளையாடி திருத்துட்டு போயிடுவான் என்னவோ இருக்கட்டும் அது ஒரு சமத்காரம் ஒரு கௌசலம் யோகா கர்மசு கௌசலம் ஒரு கௌசலம் வருது அவனுக்கு அங்கே அது மேலே பண்ணிட்டு போகிறதுக்கு இருக்கிற ஒரு சாமர்த்தியம் வருது அப்போதான் வருது அது வரைக்கும் வரதில்லை கௌசலம் அந்தலம் யாருக்கு இருக்கோ அவன் திருப்தனா இருப்பான் சாந்தனா இருப்பான் அவன் தான் ஸ்தித பிரஜன் ஜீவன் முக்தன் அப்படிதான் ஜனகர் ராஜ்யபரணம் பண்ணினார் அவருக்கு ராஜ்யபரணம் பண்ணலாமா நமக்கு பண்ண முடியாத ஒரு சமயக்கட்டில் சமையல் பண்ண முடியாது ஒரு சின்ன ஆபீஸ்ல போய் வேலை பண்ண முடியாத இந்த அறிவை எடுத்துன்னா எங்கே வேணால் நிம்மதியாக இருக்கலாம் இந்த ஞானத்தை எடுத்துண்டா எந்த துறையிலையும் சாந்தமாக பிரச்சனைகள் நம்ம மேலே அதை மனனம் பண்ணி அந்த மருந்த அது எப்படி ப்ரிஸ்கிரிப்ஷனோ அதுபடி எடுத்துக்கணும் அதை மனநம் பண்ணி நிதி தியாசனம் பண்ணி அதை சுவாயத்தம் பண்ணிண்டு நாம் இருக்கிற இடத்துல அதோடய இம்பாக்ட் தெரியணும் நமக்கு அது மாதிரி அது உள்ளே போகணும் அப்படி போனால் சந்தோஷம் திருப்தி அதுக்காகத்தான் அஷ்டாவக்ர சம்ஹிதாங்கிற இந்த கிரந்தத்தை நமக்கு கொடுத்துருக்காரு அன்கண்டிஷனல் ஞானம் இன்றைக்கி சாயங்காலத்துக்கு நம்ம பாகவதம் பார்ப்போம் சாயந்தரம் அஞ்சு மணி நாலே முக்கால் எல்லாரும் பக்தாலாம் வந்துட்டேன்னா சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய மகாத்மா ஒரு பரமஹம்சந்யாசி இங்கே வந்து நமக்கு இந்த புஸ்தக பிரகாசனத்துக்குன்னு வரையணும் ஒத்துன்னு வராரு அதனால எல்லோரும் ஒரு நாளை முக்கால் வந்தேன்னா சௌகரியமாக இருக்கும் இன்றைக்கி நிறைய பேர் நாளை முக்கால் அஞ்சு மணிக்கே வந்துவிடுறான் இருந்தாலும் எல்லார்டியுமாவே கேட்டுக்கிறேன் அவள் வரபோது நமக்கு இங்கே பக்தர்கள் இருந்தாலும்னா அவ ஒரு சந்தோஷம் நம்ம பார்க்குறவாளுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் ஆ அந்தராமாமா சொல்ற காஃபி அரேஞ்ச் பண்ணி இருக்குங்கிறான் இப்பதான் சொன்னோம் கஷாயம் அப்படி இல்லாம இருக்கட்டும் அது அதனால சாயங்காலம் எல்லாரும் எர்லியராகவே வந்துடும் அருணாஹாச்சலி அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அக்டோபர் இருபத்தி ஆறில் இருந்து கோல்வான் புனார் பக்கத்தில் சின்மயாபிபூதியில் பாகவதம் சப்தாகம் இருக்குது அது ஒரு கேம்ப் சப்தாகம் உள்ளே இருந்து அந்த ஆசிரமத்திலே எல்லோரும் தங்குறதுக்கு சௌகரியம் இருக்குது உதயாஸ்தமனமாக பாகவத பிரவச்சன பாராயணம் இல்லாமல் ஃபுல் ஃபுல் டைம் அது ஒக்டோபர் இருபத்தி ஆறுலேருந்து ஒரு வாரம் அது சைட்டில் போய் பார்த்தேனா உங்களுக்கு தெரியும் அதோட விஷயம் அதே போல் சிதம்பரத்தில் நடராஜா சந்நிதியில் செப்டம்பர் மூணாந்தேதியிலேருந்து ஒரு வாரம் சிவானுபவம்ங்கிற பேரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கா ஆயிரங்கால் மண்டபத்திலேயே வச்சு நடக்கிறது